والسلام على رسول الله الله الله الله الله محمد بن عبد الله. وعلى آله كثيراً كثيراً تعالى في الكريم من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل لا ولو صدق அஹ் கோவிலுக்கு சொந்தக்காரன் பரி பாடிப்பவன் ஏகன் ஒருவன் அல்லாத மகன் ஒரு தாளாவே போற்று போவார்கள் மனிதன் சீரான நேரான பாதை அடைய வேண்டும் ஈருவெண்டும் வெற்றி பெற வேண்டும் அல்லாவுடைய பொருத்தமும் சரித்தனமும் அவனுக்கு கிடைக்க வேண்டும் உயர்தரமான சோர பணிகளை சகதாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்குடன் தன்னுடைய காலங்கள் நேரங்கள் சந்தோஷங்கள் அனைத்தையும் மனித ஒன்றை வெற்றிக்காகவே தியாகம் செய்த எனது உயிரின அந்த மீதனும் அண்ணாதி தோழர்கள் குடும்பத்தினர்கள் விருதி மூன்று வரைக்கும் கதிரத்த சுருளாகி சமம்பா அழகி வசந்தம் அவர்களுடைய வாழ்க்கை நெறிகளை தேனிகளுடன் எடுத்து நடக்கூடிய உண்மையான உண்மையானவர்கள் முக்கியமானவர்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ் சொல்வாராம் அல்லாஹுடைய வீட்டில் கழக நியத்துடன் கடமையை நிறைவேற்றுவதற்கு அமர்ந்திருக்கும் இறை நேர்த்தர்களே நல்ல மனிதமே வெட்டி தோல்வி கண்டியம் நரகம் அனைத்து மசாலா விளக்கல்களை வைத்து நிர்ணயிக்கலாம் ஏவல்களை எடுத்து நடக்கும் பொழுது நண்பாராய் கோல்கிறான் விளக்கல்களின் பக்கம் போகும் பொழுது எச்சரிக்கை ஏவல்களை எடுத்து நடந்து விளக்கல்களை தவிழ்ந்து நடந்து உண்மையிலும் அல்லா இடத்திலே அந்தஸ்து பெற்று சோழத்தை தவறாக ஆற்றிக் கொள்ளுமாறும் விளக்கர்களைவிக்கும் தகந்த நடந்து இன்னையிலும் வறுமையிலும் கேவலம் அடையாது இறக்குமாறும் முதலில் இழக்கும் பிறகுங்களுக்கும் சப்பாவை கொண்டு வசிய செய்கிறேன் உபதேசம் செய்க வாழ்க்கை மனிதனை பரிசீலனை செய்வதற்கு பரிசீலனையின் பொழுது உண்மையான முகம் கொண்டவர்கள் யார் பொய்யான முகம் கொண்டவர்கள் யார் என்கிறதை எனக்கு உங்களுக்கும் நிர்ணயிக்க முடியாது அதனை நிர்ணயிப்பவன் நல்லா பாகம் அதனுடைய அடையாளங்களை வாழ்க்கையை தொடர்வோம் என்றால் நிச்சயமாக இம்மையிலும் தோல்வி அடைவோம் வறுமையிலும் தோல்வி அடைவோம் அசுத்தம் தான் இன்று எங்கிருக்கிறது என்று சொன்னால் இசையாக மாட்டாது இதனால தான் எல்லா அவர்கள் கூறுகிறார்கள் துக்கங்கள் துன்யாவின் காடும் ஆனால் இவரு மசூதர்கள் எல்லா இருக்கலாம் என்று அவங்க சொல்றாங்க தன்னுடைய காலத்தவர்களை பார்க்க நல்ல சிறந்த காலத்தில் இருந்தவர்கள் நன்பாராயம் சொன்னார்கள் எனக்கு பின்னாலே உங்களுடைய காலம் உங்களுடைய செயல்பாடுகளும் உங்களுடைய தீர்ப்புகளும் நடைமுறைகளும் உங்களுடைய அனைத்து அசைவுகளும் நல்லா சுற்றமானது காரணம் என்னுடைய நண்பாராயம் உங்களுக்கு சிறந்த காலத்தவர்கள் அதன் பின்னால தொடர்ந்து வருவார்கள் உங்களோடு வாழ்ந்தவர்கள் உங்களுடைய தன்மைகளை பெற்றெடுப்பார்கள் அவர்கள் தான் சாதியுங்கள் அவர்களும் நல்லவர்கள் அவர்களை தொடர்ந்திருக்கின்றார் நண்பராயம் அவர்களும் இறந்த காலத்தருவார் என்று அவர்கள் மூன்று நூற்றாண்டுகளை போரிட்டு சாட்டி இருந்தவர்களை பார்த்து ஹதரத்து மசூந்திராக அவர்கள் சொல்கின்றார்கள் என்னவென்று சொல்வார்கள் அவர்களுக்கு சில அசூசைகள் விரங்குமென்றால் அசூசிலேயே இருந்து கொண்டிருக்கக்கூடிய நான் கண்கள் தான் சுத்தமா நாவ்தான் சுத்தமா உள்ள எண்ணங்கள் தான் சுத்தமா நடைமுறைகள் சுத்தாம் குடும்ப வாழ்க்கை சுத்தமா பொதுக்கள் வாங்கல் சுத்தமா ஒவ்வொரு கேட்டு பார்த்தா சகோதரர்களே எங்களை பார்த்தால் முஸ்லிம்கள் என்றாவது சொல்வார்களா என்ற சந்தேகம் எழும்பது அதனால அவர்கள் சொல்கிறார்கள் அந்த காலத்தவர்களை பார்த்து உங்களுக்கு முன்னாடி இருந்தவர்களை நான் காண்கிறேன் இல்லை அவர்கள் யார் ஒரு சமுதாயம் அந்த அளவுக்கு மோசமான அந்தமானவர்கள் இங்கிருக்கக்கூடிய காலத்தில்தான் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இவன் மசூத் ரவி பகவானும் தொடர்ந்து செய்கிறார்கள் அந்த காலத்தில் ஒவ்வொரு முஸ்லிம் மற்றும் கிடைக்கக்கூடியவர்கள் அந்த உருவது எங்க அவர்களை காணாமல் வாழ்வதா இந்த காலத்தில் எங்களுக்கு மவுக்கு சம்பவிக்கும் என்றும் அதுதான் நம்முடைய குரத்திலிருந்து கிடைக்கும் பரிசு என்று அவர்கள் கலந்துகிறார்கள் என்றால் தெரியாத சகோதரர்களே என்று நாங்கள் யாரை வைத்து முன்வாதி சகாபாக்களுடைய வாழ்க்கை எங்களுக்கு முன்னால என்றாலும் அவைகளை தான் குதிர்க்கு பின்னாலே போட்டு இருக்கின்றோம் அவர்களுக்கான தூய்மையானவர்கள் அவர்களுக்கான பரிசுத்தமானவர்கள் பொருத்தம் பெற்றவர்கள் ரசுல்லாவுடைய நன்மாராயத்துக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் அல்லாவின் மூலமாக என்னுடைய சாட்சியாளர்கள் பூமியில ஜெயிதமானவர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் ஆனால் இன்று நாங்கள் குடும்ப வாழ்க்கையில் மட்டுமல்ல சமூக வாழ்க்கையில பிரதிபலிக்க செய்வார் அதற்கு தேவை அவர்களை போன்ற உணர்வுகள் அவர்களை போன்ற தியானங்கள் அவர்களை போன்ற சிந்தனைகள் தான் அவசியமாக இருக்கதில் அந்த அடிப்படையில் சூரியன் உதயமாகும் மறையும் என்றிருந்தால் அது போன்ற ஒரு சிறந்த மனிதரின் காரணமாக வந்திருந்து போனார்கள் பின்னால அவர்களுக்காக வேண்டி வந்த சூரியன் இன்றைக்கு வருது பொருத்தத்தோடு ஒவ்வொரு நாளும் அல்லாவிடத்தில் இன்றும் இவர்களிடத்தில் அன்றிருந்தவர்களை போன்றவர்கள் இன்றைக்கு கிடையாது அல்லா தொல்கின் பிராணிகளே போகத்தான் வேண்டும் நான் அவர்களுக்கு அவகாசம் கொடுத்திருக்கின்றேன் சில வேலை அவர்கள் எண்ணின் பக்கம் தீரும்பலாம் உத அவருடைய தொண்டை குளிக்க ரூவந்த முன்னால் நான் அவர்களை இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்திருக்கின்றேன் அவசியம் இல்லை நீ உதயமாக வேண்டும் அந்த மேற்கில் இருந்து மேற்கிலிருந்து உதயமான உடனே எங்களுடைய ஒருவரின் அவல குரலும் அல்லா இடத்திலே செல்லுப்படையாக மாட்டாது எங்களுடைய யாருடைய என்று கேட்பதை கொண்டு அல்லாவுடைய வாக்கு திறக்கப்பட மாட்டாது சகோதரர்கள் அதற்கு முன்னால் தூய்மை கொள்வதற்குண்டான சந்தர்ப்பத்தை அல்லா தந்திருக்கின்றார்கள் அந்த நல்லோர்களுக்காக உதயமான சூரியன் அதிருப்தியோடு நாம் அதிலிருந்து வெளிச்சம் பெறுகிறோம் அதுவே இரவின் பொழுதில் ஆனந்தம் அடைகின்றோம் என்றாலும் அவர்களுடைய இரவின் ஆனந்தம் இருந்தது ஆனால் இன்று இரவின் ஆனந்தம் சுபச்சாரிகளுக்கும் நான் இன்று இரவின் ஆனந்தம் உலகத்தில் இருக்கக்கூடிய அந்நிய ஆடவர்கள் பெண்களுடன் உரையாடுவதிலே நாம் பாவம் செய்ய நல்லோர்களை போல நடந்து திரும்ப பேசக்கூடிய சமுதாயத்தை அளம்புக்காக சுதூதரையும் இரவுள காலங்கள் நேர்களை கணித்தவர்கள் அவர்களுடைய பாதம் வலியேற்படும் பொழுது ஒரு பாதத்துக்கு ஊண்டுதலை கொடுத்து அடுத்த பாதத்தை கொஞ்சம் இலகுவாக்கி கொள்வார்கள் அது வழியேற்படும் அவளுக்கு முன்னாலே இரவு வணக்கத்திலே அவர்கள் அடுத்த பாதத்தை இலகுவாக்கிக் கொள்வார்கள் ராகத் எடுத்தார்கள் கொஞ்சம் அவர்களுக்கு ராக கிடைக்கும் இரவெல்லாம் விவாதத்தில் ஈடுபட்டுவிட்டு காலை அடைந்ததும் அவர்கள் தான் இந்த மாபெரும் சீதேவி என்று நினைக்கவில்லை உலகத்தில் நான் எந்த நன்மையும் செய்யலையே நான் பாவம் செஞ்சுவிட்டு தலித்த இரவுகள் அதனை பற்றிய பிரஸ்தாபம் எப்படி நடக்குது நான் செய்வார்கள் சகோதரனை அந்த இரவுகள் இன்று இருக்கின்றதா அன்று கொரார் இன்பம் கண்டவர்கள் எங்கே சில வயதில் மூத்தவர்கள் இருப்பார்கள் என்றாலும் அவர்கள் வாழ்வர்களாக இருக்கும் பொழுது அவருடைய வயோதிபம் தான் இருந்தது அவர்கள் வாழ்ந்ததே யாருக்காக தன்னுடைய ஆனால் இன்று நாம் வாழ்வது யாருக்காக கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள் எப்படி தட குரல்கள் சில சந்தர்ப்பங்கள் அல்லா தடுக்க தடுத்த விஜயங்கள் முன்வரும் எங்களுடைய எண்ணங்கள் சுழலிடும் விதம் என்ற கற்றுக்கொள்வதற்கோ இருக்கவில்லை மாற்றமாக அவர்கள் அறுவை டாய்லா சகவாசத்திலிருந்து எதனை பெற்றார்களோ அதற்கு முழு உலகத்திற்கும் போதுமான அளவுக்கு முன் உதாரணமாக வாங்க பின்பற்றுங்க நேர்பலி அடைவிங்க என்றார்கள் அருமை நாயகம் போட்டி போட்டார்கள் அடைந்தவர்கள் வெற்றி பெற்றார்கள் மக்கத்து மதீனத்து எனது தோழர்கள் சகாபாக்கள் அல்லாவும் குரானுடைய ஆயத்தை இறக்கினார் அவர்களை போன்றவர்கள் இந்த வையத்திலே வரவும் முடியாது ஆனால் அவர்களுடைய அந்தத்தை பெற வேண்டுமா அவர்களுடைய வழியிலே அவர்கள் அல்லாவுடைய புத்தகத்துல பதிவாக்கப்பட்டவர்கள் இன்று இன்னும் ரெக்கார்டுகளை உடக்கலாம் ஆனா அல்லா இடத்துல இருக்கக்கூடிய அவர்களுடைய யாராலும் உடைக்க முடியாது அவர்களுடைய இடத்தை பெறணுமா அதே வலியில பிசகுதல் இன்றி வாருங்கள் கொஞ்சம் கூட அவர்களுக்கு நான் கொடுத்தேன் என்னுடைய பொருத்த அவர்களுக்கு அவர்களும் என்னை பொருந்து கொண்டார்கள் ஒருமையிலும் செல்மையிலும் நோயிலையும் நல்ல நலனைகளையும் அவர்கள் பாதிக்கப்பட்ட எல்லா சந்தர்ப்பங்களும் தன்னுடைய வேண்டிய செயல்பட்டவர்கள் கொஞ்சம் துணியாவுக்கு நம்மிலே சிலை பேர் இன்று பெண்கள் கூட மார்க்கத்தை விட்டு விட்டு போயிருந்தார்கள் வாலிபர்கள் ஒவ்வொரு நாளும் உறுதியான திருமல் ஜமாத்துடைய கொள்கையை விட்டும் வெளியேறி கொண்டிருக்கின்றார்கள் அந்த நல்லோர்களை தூட்டுகின்றார்கள் வசை பாடுகின்ற உண்மத்துல முதல் முதல் போகக்கூடியவர்கள் எட்டு வாசல்களும் திறந்து கொள்கிறது அபு பக்கர் வாங்க வாங்க வாங்க எட்டு வாசல்களும் அன்னாரை அழைக்கும் நிறைந்திருக்கிறது எங்க அவைகளை படிக்கக்கூடியவர்கள் வாழ்க்கையில பிரச்சனைகள் தலை தூக்கும் பொழுது அதனை வைத்து தீர்ப்பு வழங்கக்கூடியவர்கள் எங்கு அதனை வைத்து எங்களுடைய பிரச்சனைக்கு தெளிவு காணக்கூடியவர்கள் சகோதர்களே அந்த அவர்களுக்கு ரொம்ப பொருத்தம் கிடைக்கும் விதத்தை பாருங்கள் ஒரு நாள் அவர்களோடு அமர்ந்து இருக்கிறார்கள் தவையிலே நாம் அதற்கு முள் அல்லாவதே கட்டள இன்றைக்கு அரசுலான் அவர்கள் அடிந்த இதே ஆடை வானவர்களை மலர்த்துமார்கள் அனைவரும் அணிய வேண்டும் அத்துடனே யாரும் அல்லா சபுபக்கர் கேளுங்க ரபி வங்கி வருதுல்லாவுக்கு ரசூல்லா கேட்கிறார்கள் அபுபக்கர் இது சிபரியில் வந்திருக்கின்றார் இந்த நிலைமையில நீங்க அல்லாமே பொருந்திக் கொண்டிருக்கின்றீர்களா என்று அல்லாஹ் உங்களிடத்துல கேட்கிறார் ஒவ்வொரு நகிமார்களும் விரும்பினார்கள் நம்முடைய பொருத்தம் கிடைக்க வேண்டும் என்று ஒவ்வொரு பழிமார்களும் விரும்பினார்கள் எனக்கு நம்முடைய தன்னுடன் வந்த எழுபது பேர்களை விட்டுவிட்டு ஓடிவிட்டார்கள் நான் அவர்களையும் விட்டுவிட்டு வந்தேன் நீங்க அல்லாம இந்த வார்த்தையினுடைய கனத்தைப் பற்றி யோசிச்சர் கண்கள் என்ன நேரம் இருக்கிறது அவர்களை பறிக்கப்படும் பொழுது அவர்கள் உலகத்துல இழக்கும் பொழுது மகதூல சாலாவை அவர்கள் கோபித்து அவனுடைய வழிபாட்டை தன்னை ஆற்றிக் கொள்ளவில்லை நெருங்கிக் கொண்டே இருந்தார்கள் அவருடைய எனக்கு பின்னால நபிமார்கள் வருவதாக இருந்தால் அவர்களாகத்தான் இருக்க வேண்டும் ரோகுல் அந்த நபிபார்களுக்கு ஒப்பானவர்களை அல்லா என்று உமத்தில் அதில் ஒருவர் தான் இந்த ஆரம்பத்தில் கோவை கண்களை போல சுழந்து அவர்களின் நளினமான குதிரம்தான் நான் ஒரு மிருகம் கழித்து விடக்கூடிய விட்டையாக மாறியிருக்கக்கூடாதான் வர்கள் கணினமாக ஆகிறார்கள் இந்த கோவையில் கலித நடந்து வரும் போது அதனுடைய பாதம் சம்பளாகி அதனுடைய பாதம் பற்று காயம் ஏற்பட்டா அவர்கள் மாறுகின்றார்கள் என்றால் இவர்களை தூட்டும் சமுதாயத்தை பற்றி இன்று என்ன சொல்லவிருக்கின்றது தெளிவாடுவார்களே சொன்னார்கள் நுழைந்தேன் கருளியில் அழைத்து செய்தது அங்கே ஒரு மாளிகை அது ரொம்ப வளப்பானது அதற்கு பக்கத்திலே ஒரு பெண்மணி உணவு செய்து நிறைந்தவள் அதற்குள்ளே நுழைவதற்கு நான் எச்சரித்தேன் இது புகாரிஸ்வரீப்புடைய என்றாலும் கேட்டேன் இந்த இது குறைசுடைய இதனை கேட்டதும் கண்கள் சொல்லலாம் உங்களுக்காக நான் ரோசப்படுவேன் என்று அளவுக்கு உயர்ந்த அந்தஸ்து எதனால் கிடைப்பது சகோதரர்களே அந்த அவர்கள் எல்லோரும் வந்து அமர்ந்து இருக்கிறார்கள் விருந்து அது அந்த கொஞ்சமும் மாற்றமான விருந்தாக இருக்கவில்லை அபுபத்தர் அவர்கள் பகிர்ந்த விருந்துக்கு கொஞ்சமும் மாற்றமாக இருக்கல வந்தவர்கள் அமர்ந்துவிட்டு வாய்களை அசையு போடும் பொழுது உமர்வதில்லா உட்கால அடையாளம் கண்டு நீங்கள் உங்களுடைய நாவகளை வாயை அசையு போடும் விதத்திலேயே இந்த விருந்தை நீங்கள் பொறிந்து கொள்ளவில்லை நான் என்னுடைய நபி முகம்எஸ் அவர்களும் அவர்களுடைய சேர்ந்து செல்கின்றேன் நீங்கள் விருப்பம் என்றால் சாப்பிடுங்கள் இல்லாவிட்டால் எரிந்து செல்லுங்கள் சகோதரர்களே அணுவும் அவர்கள் மாற்றம் செய்யல்ல ஆனால் இவர்கள் என்று அநியாயக்காரர்கள் என்று நுழைந்து இந்த வழியிலே வருகிறது அல்லா போற்றியவர்கள் இன்று தூக்கப்படுகின்ற புகழ்ந்தவர்கள் இன்று இழிவாக்கப்படுகின்ற ால் நல்லவே எல்லாருமே சுற்றுகளை ஒரு தவாப்பை முடித்துக் கொண்டு சொன்னதாக இரண்டு பிரச்சாரங்கள் சொல்வார்களே அது மக்காமை குராகி அல்லது அதனுடைய இடத்தை ஆக்கிக் கொண்டால் நல்லதா இருக்கிறேன் ியூடாதே என்றான் ஏற்படுகின்றது அல்லாஹ் பெண்கள் திரை மறைவிலே இருக்க வேண்டும் என்று ஆயத்தை இருக்கிறார் மதுல மயங்கியவர்கள் மா இந்த நிலைமை மாற்றப்பட வேண்டுமே இறுதியில அவர்களுடைய கவலை அல்லா முற்றுப்புள்ளி வைக்கின்றான் இந்த மதுவுக்கு முற்றுப்புள்ளி வைக்க மாட்டீர்களா கொண்ட வீரர்கள் எங்களுக்காக மற்றவனை கருத்தை வெட்டி விடுவதற்காக ஒற்றனுடைய அட்ரஸ் இல்லமாக்குவதற்காக எத்தனையோ வீரர்கள் உருவாகிவிட்டார்கள் சமூக நலனுக்காகவும் இது போன்ற நச்சுகளை கொண்ட வீரர்கள் எங்களை அவர்களுடைய வாழ்க்கை எப்ப படிக்கிறது அதில் எப்ப எடுத்து நடக்கிறது வாழ்வதென்றால் அவர்களை போல வாழுங்கள் அப்படி இல்லாமல் குறிப்பிடுகின்றான் அவர்கள் மிகவும் ஜீதமானவர்களாக சிறந்தார்கள் சகோதரர்களை உன்னை வரும் பொழுது அதற்கு மாற்றமான அதே தான் என்னுடைய தீர்ப்பு திரும்பி சென்று விடுங்கள் என்று சொல்லப்பட்டி சென்றவர்கள் மதுர சுமர் காலத்தில் வந்தார்கள் தீர்ப்பும் மாற்றமாக எந்த மாற்றம் செய்யக்கூடியவர்கள் உருவாகவும் இதுதான் அவள் ஆனா இன்றைக்கு அதை பத்தி பேசுகிறதில் கூட சந்தர்ப்பமும் இல்ல தைரியமும் இல்லை அதற்காக செயல்படுறதுக்கு உண்டான ஆர்வமும் இல்லை ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு நண்பர் இருப்பார் என்னுடைய நண்பர் நீங்க தான் அவர்களை பார்க்க வைத்தார் என்று சொன்னால் பிரயாணம்யாணம் செல்வார்களோ அவர்கள் இருப்பார்கள் அவர்களுடைய வருகின்றார் ஒரு ஏழை மகா நம்பர் மொழி ஹுஸ்மான் எல்லாம் அவர்களிடத்துல குறைபாடை சொல்லி தேவை நினைவு செய்து கொள்ளலாம் அங்கே வந்தால் அவர்கள் கணிந்து தன்னுடைய பணியாளருக்கு ார்கள்ிந்த பற்றி தன்னுடைய பணியாளருக்கு இவர் குறை கூறுகிறார் என்றால் தரப்போகின்றார் உடனே திரும்பி செல்லாவாக வந்தவர் வாசலில் இருந்து நிறுத்தார்கள் எ பெற்று வந்தேன் இதனை விளங்க வேண்டும் இடெல்லாம் நிறுத்தி இருக்கின்றான் என்னுடைய சொத்திலிருந்து அதனை பொருட்படுத்தியிருக்க மாட்டேன் இவைகள் எல்லாமே உங்களுக்கு சொந்தமானது நுழைய ஒரு புத்தி தேநீர் அவர்களுக்கு வைத்தியமாறு சொல்லிவிட்டார் இங்கெல்லாம் தேநீர் தேனினாலும் கிடைக்கவில்லை அதாவது தேனீர் அல்ல அந்த எங்கெல்லாம் கண்டார் வைசுல் பால் ஒரு மிரல் அக்கல் மிரல் வைத்தில் பால் அதை எடுத்தார்கள் மக்கள் ஜனங்கள் கொடுமை இருக்கும் பொழுது சொன்னார்கள் எனக்கு தேனுடைய அவசியம் மிகவும் கடுமையாக இது ஒரு சிறிய குப்பியை நான் பாக்குறீங்க அவர்களுடைய ஒட்டகங்கள் அவருடைய மகன் இபுரோமர் அப்துல் அகப்ரோமர் ரவி கலான் அவர்களுடைய ஒட்டகங்கள் நெய்கிறது பைசூர் மருடைய ஒட்டகங்களோட நாளையில பர்மனாக யாருடையும் பார்வை ஈர்க்கக்கூடியதாக பார்த்தது அதனை விற்பனைக்கு வீறி போது உடனே இதனை சேர்த்து விளங்கிறது சாப்பாடுகளையோ சாப்பிட்டது என்னுடைய குடும்பத்தில் யாருக்கும் பங்கு நாங்கள் செயற வேண்டும் இவைற்றுமே வா அல்லா சோதிக்கும்ங்கிருக்கின்றது என்பதை மறந்துவிடக் கூடாது உஸ்மான் அல்லாவு கலாண் அவர்கள் போன்றவர்கள் இந்த வைத்தில வரவும் முடியாது வந்ததும் கிடையாது ஏழு பெண் மக்கள் ரெண்டு பேரை தான் எனக்கு நாற்பது பேர் முற்றுவதற்கு திட்டம் என்ற இந்த பிரதிக்கு வந்திருக்கின்ற குடும்பத்தினருக்குறுப்புகளை கொடுக்கின்றார் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில கொலை செய்வதற்கு முற்றிலிருக்கின்றார்கள் நான் எப்பையாவது தவறா நடந்திருக்கின்றது அவர்கள் வருகிறார்கள் பாபே ஜிப்ரில் இடத்துல மதீன் அவர்கள் நடுமாடிக்கொண்டிருக்கிறார்கள் ஜிப்ரில் ஏன் நடுமாட்டீங்க வாங்கும் பொழுது நான் எப்படி வாரது மனிதனை கண்டு நான் வெக்கப்படக்கூடாதா என்றும் அவங்களை போன்றவர்கள் இன்றைக்கு எங்க சோதலை சிந்தனை செய்ய இன்னைக்கு வெக்கங்கள் கில் கீரைகளாக மாறி மாத்திரத்துல அம்பலமாடியவர்கள் மாத்திரத்துல அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிற நிலைமையில விபச்சாரம் செய்யக்கூடிய சமுதாயங்கள் இன்னைக்கு உருவாக இருக்கிறது முற்றுகிடப்பட்டிருக்கிறது அணிந்திருக்கின்ற ஒரு பைசாமே இந்த அளவுக்கு இறந்தவர்கள் தூய்மையானவர்கள் சுத்தமானவர்கள் அவர்களுடைய வழியில தான் நாங்கள் போக வேண்டும் என்னுடைய வீட்டுக்கு முன்னாலே அந்த அளவில் தனியார்லா அவர்கள் எந்த அளவுக்கு நீடமான பயந்தார்கள் அவர்களுடைய ஒரு திரா அதாவது ஒரு கவசம் ஒரு நாள் ஒரு மனிதன் எடுத்துக்கொண்டார் இருகங்கள் லாபுகலாக அவர்கள் எனக்குரியதை தந்துவிடு அவர் சொன்னான் அது எப்படி ஆக முடியும் இது எனக்கு சொந்தமானது வாப்போவலாம் ஆவியிடத்திலே அமீர் மூலம் அவர்களுடைய ஆட்சிக்காலம் இப்போ காலி சுர இடத்திலே செல்கின்றார்கள் அங்கே அந்த சாட்சி கூட சுழி சொன்னார் கேட்டுக்கொள்ளப்பட மாட்டாது இந்த ஹசன் உடைய சலுக்கு நீதமானவர் அவர் சொற்கத்தினுடைய வாய்ப்புகள் தலைவர்களில் ஒருவர் அவர் அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ள மாட்டீங்களா அவர் மீது என்றாலும் மகன் சாட்சியும் சொல்ல முடியாது எனக்கு எந்த ஆதாரமும் இல்லை அப்படி என்றால் பொருள் யாரிடத்தில் இருக்கிறதோ அது அவருக்கு தான் சொந்தம் என்று அந்த தீர்வு செய்து விட அவரும் அந்த கவசத்தை எடுத்துக்கொண்டு விழுக்கிளம்பி போகும் திரும்பி வருகின்றார் இது தான் முகுவத்துடைய தீர்ப்பு உண்மையிலே அல்லதா வாசது அண்ண மஹன்மத வசூலா என்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தது இஸ்லாத்தை ஏற்பதற்குண்டால் எடுக்கதற்கு இந்த கவசம் ஒரு குதிரை அனுப்பி வைத்தார்கள் அவர்கள் இன்பம் கண்டார்கள் முன்னாக இந்த அப்படியே தொங்க வைக்கும் மறைந்திருக்கும் அல்ல மனிதன் துடிப்பதை போல துடிப்பார்கள் அறிவதை போல அவர்கள் அழுது கொண்டே இருப்பார்கள் துன்யாவுக்கு முன்னால் வந்தது கேட்டார்கள் துன்யாவுடன் தடைத்தார்கள் இளைய எங்கையை மாற்ற வந்தாயா இளைய உன்னுடைய அலங்காரங்களை எந்த காட்ட வந்தாயா அவசியப்பா நான் உனக்கு என்ன புற வைச்சேன் எனக்கு மூன்று சொன்னாங்க அதே மாதிரி துன்யா நான் உன்னோட தொடர்பு கொள்ளாதே அதுவரையிலும் ஆறு திருமணம் முடித்தார்கள் முப்பத்தி இரண்டு குழந்தைகள் இருந்தது வரலாறு திடீர் அனுபவித்தவர்கள் அவர்கள் என்றாலும் நெஞ்சில துணியா இருக்கல்ல இருக்கல்ல மடோச்சை இருக்கலாவுகள் இந்த முறையில் இருந்தார் அவர்கள் கொடுக்கல் வாங்க செய்தார்கள் சகோதரர்களே சொன்னாங்க ஹை ஹாத்த ஹை ஹாத்த தூரமாயுது தூரமாயுது நான் உனக்கு மூன்று தலாக்கள் இருக்கேன் காரணம் பவுனுக்கு பசிய முதலாவது தலாத்துக்கு காரணம் உன்னுடைய வாழ்நாள் மிகவும் சுருக்கமானது நீ யாருக்காகவும் ஏற்றுக்கொள்வது சொன்ன வார்த்தை கோப்பாடு வார்த்தை இன்று சகாபி சொல்றார் எனக்கு உங்களுடைய துன்யாவுல துன்யாக்கும் அவர்களை எதாக ஆட்டிக்கொள்ளுலா அந்த வார்த்தையை சொல்லல அடுத்தது கொள்கையில கட குளிர்ச்சி அதுவும் ரசூலுல்லா அந்த ரெண்டு விஷயத்தை பெண்களையும் வாசனை திரவியங்களையும் இணைக்கும் பொழுது துன்யாவுல என்று சொல்லல்ல பாவித்தவனிங்கும் எனக்கு மூன்று விடயங்கள் விருப்பமானது என்று சொன்னாங்க சொல்லிவிட்டு துன்யா துன்யா விண்ணி நான் துன்யாவை சேர்ந்தவன் அல்ல துன்யா இன்னை சார்ந்ததும் அல்ல சகோதரர்களை அதே மாதிரி சொல்றாங்க நான் எப்படி உன்னை சார்ந்தவராக இருக்க அதிகாரம் செல்வம் குடும்பம் சொத்து வியாபாரம் தொழில் படிப்பு விதத்தில் உன்னுடைய அபாயம் என்னை வந்து பற்றி கொள்ளுவோ மகிழ்ச்சாக சதைகளாக இருந்தாலும் கூட அது அல்லவுடைய பிரஸ்தாபம் இல்லாத உங்களுடைய எல்லா சபைகளும் இன்னைக்கு அந்த சதைகளுக்காக அழித்துக் கொள்ளக்கூடியவர்கள் நம்ம இருக்கிறது அவர்களுடன் அமர்வதற்கு ஏக்கம் கொள்ளக்கூடியவர்கள் நம்மளை சிறப்பு சொல்கிறார்கள் தருமோ இன்று உலகத்தின் மாற்றங்களை என்னை விசைத்தவர் யாரும் இல்லை என்றவர்களை அல்லா கேவலமாக்கி காட்டினாராயில்லையா ஏன் அந்த காப்பிரி விதத்தை வைத்தாவது எங்களுக்கு படிப்பிலை பெற முடியாமல் இருக்கின்றது சகோதரர்களை வாழ வேண்டுமா வாழ்கள் அந்த புனிதர்களுடைய வாழ்க்கையின் பக்கம் அவருடைய பெண்கள் கூட எந்த அளவுக்கு அவர்கள் ஈரலை தப்பி துப்பியவர்கள் அந்த அளவுக்கு தைரியப்படைத்த பெண் அது யார் போன்றவர்களை கண்களினால் பார்த்து இது போன்ற தூய்மையான ஒரு நாள் சொல்லலாம் என்னுடைய கணவன் ஊசியால் ஒரு படைத்தவர் எனக்கும் என்னுடைய பிள்ளைக்கும் போதுமான செலவினங்களை தருகிறார் பிள்ளைக்கும் போதுமான அளவை மாத்திரம் கேட்காமல் எடுக்க முடியும் இந்த அளவு பசுவா கேட்டவர்களால் இவ்வளவு தைரியம் படைத்த அவ்வளவு போல தூய்மையானவர்களை கூட யாரை காட ார்கள் பெண்களுடைய கைகள் எல்லாம் இப்படி ஆகாயத்துல நீண்டிருக்கும் இதுதான் பையர் என்று சொல்லியிருக்கிறார்கள் இன்னும் சில கட்டங்களே எல்லோரும் சேர்ந்து போர்வையை குடிங்க என்று சொல்லி ஒரு போர்வையை குடிப்பார்கள் அதனை ரசுல்லா ஒரு பகதியில பிடிச்சிட்டு இதுதான் உங்களுடைய அந்த ஹிந்த் அவர்களால் பயிற்சி கையை நீட்டினால் அவருடைய கரன்களை கண்டதுல்லா நான் அவனுக்கு இப்ப பயமாட்டேன் இந்த கரன்களுக்கு மருதாணி பூசி அதனுடைய அந்த பசுமையை மறைத்துக் கொண்டு என்று சொன்னதன் பின்னால்தான் அவர்கள் ஹிந்துக்கு பயிறார்கள் பை அத்தின் பொழுது சொன்ன ஒரு முக்கியமான விடயம் தான் நான் தினை வைக்க மாட்டேன் நீங்கள் செய்ய வேண்டும் மாட்டேன் செய்ய வேண்டும் செய்ய மாட்டேன் பய வேண்டும் உடனே கேட்கிறார் ஒரு பெண் ஆவது யாராவது பெண் செய்வாரா அளவுக்கு இவ்வளவு தைரியம் படித்தவள் ஆச்சரியத்தோடு என்றால் அவர்களுடைய கழிவாரவர்கள் தூய்மை ஆண்கள் பெண்கள் இல்ல அதீ பக்தர்கள் எல்லாம் வந்தாலும் அவர்கள் வந்தான் அவர்களை திருமணம் முடித்திருந்தார்கள் இந்த அளவுக்கு வீட்டு வேலைகள்ல கஷ்டப்படுவார்கள் அவர்கள் வெகு மூன்று நான்கு மைல்களுக்கு அப்பால் பாலை வனத்திலே சென்று மரங்களுக்கு கீழே இருந்து கொண்டு வந்தது அவைகளை ஈக்கி அவைகளை குதிரைக்கு சாப்பாடாக கொடுப்பார்கள் ஒரு நாள் பாலை வனத்துல காணல் கக்கும் வந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு மதுரத் துடை அலையில்லா ரோஷன் ஞாபகம் வருது சொல்றாங்க நடந்து வந்தமா உங்களுக்கு ஏறி அவசரமா வர இருந்துச்சு அப்படி சொல்ல அஸ்மா நீங்க கடந்து ஏலாம வந்து எனக்கு இருக்கும் கணவனுடைய மனமருந்து செயல்பட்ட அந்த தூய்மையான பெண்கள் எதிர்தான் எதிரே தலையா துன்யாவுடைய தூயிலை போயிருக்கிறது எங்கிருக்கிறது அதை முன்வைத்து செயல்படுவோம் அல்லா என்பதுமா ஆக்குவான் ஆக பாவங்களை மன்னிப்பான் ஆக யாழ நேரான சீரானே நடக்கும் பாத்தியத்தை தங்க அனுப்பிடுவாயாக அந்த நல்லோர்களை கூட்டுவர்களுடைய வாய்களை அடைப்பாயாக அவருடைய இதாயத்தை நசிபாக்குவாயாக அந்த வழியிலே பெங்களாக நாம் அனைவரும் அவர்கள் அடிப்படையில் எங்களுக்கு மௌசியை சம்பவம் செய்வாயாக எந்த ஒரு மோசடிக்காரர்களுடைய செய்திகளும் நம்முடைய பாதுகாத்துவாய் எங்களுடைய